ஏழு அவரது கணவர் சம்பந்தப்பட்ட சம்பவத்தின் போது அப்பெண்ணிடம் நபிஹா அலிஹி வசல்லம் அவர்கள் அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாமே என்று கூறினார்கள் அதற்கு பரீரா ரவியல்லா அவர்கள் இறை அவர்களே எனக்கு நீங்கள் ஏவுகின்றீர்களா என்று கேட்டார் நான் சிபாரிசு தான் செய்கிறேன் என்று நபி சொல்லு அலைகு வசலம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு அவர் விஷயத்தில் எந்த தேவையும் அதாவது சேர்ந்து கொள்ள விருப்பம் என்று அப்பெண் கூறிவிட்டார் புகாரி ஐந்து